मूर्ति सुदेशिकेंद्रम श्रीदक्षिणामूर्तिशिकेन्द्रयन सूत्रकृत मुनींद्रीशंकर ओम नमा विद्यो नमस्त्र நம்முடைய லட்சியம் என்னங்கிறது பற்றியும் அதை அடையிறதுக்கான உபாயங்களை பற்றியும் மிக அழகாக விரிவாக தெளிவாக நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை எல்லாம் நன்றாக சொல்லி நாம் விசாரத்திற்காக இந்த பஞ்சதசி என்கிற ஒரு சிறந்த நூலில் இருக்கக்கூடிய பத்தாவது அத்தியாயமான நாடக தீப பிரகரணம் ஒரு கிரந்தம் ஒரு நூலுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தமும் விளக்கமும் சொல்லுவதற்கு முற்படுகின்றேன் இது ஆழமான ஒரு விஷயம் அடங்கிய ஒரு நூல் எனக்கு பரிச்சயமில்லாத சில முகங்கள் எல்லாம் இதில் இருக்கிறதுனால இந்த குடு இந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்காக வேண்டியும் சில காரணங்களுக்காகவும் பொதுவா முகவுரையாக நான் சில விஷயங்களை சொல்லிவிட்டு பிறகு இந்த கிரந்தத்துக்கு நான் அர்த்தம் சொல்லுவதற்கு முயற்சி பண்ணுவேன் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும் பாரதியாருடைய ஒரு பாட்டிற்கு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நன்றாக புத்தியை பயன்படுத்தினார்கள் பயன்படுத்தினார்கள் அப்ப நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சு விடும் அதனால அவர்கள் சாஸ்திரத்துல விசேஷமாக சொல்லுகிறார்கள் புத்திறி தேஷாம் அதிகோ விசேஷா மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான விஷயமே விவேக சக்தி அதனாலதான் கிளாஸ்ல உட்காந்துருக்கும் இந்த விவேக சக்தி இந்த அறிவு ஆற்றல்ங்கிறது மனித பிறவிக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு மத்த எந்த ஜீவராசிக்கும் இந்த விவேக சக்திங்கிற ஒரு வாய்ப்பு தரப்படவில்லை நம்முடைய முன்னோர்கள் இந்த விவேக சக்தியை நன்றாக பயன்படுத்தி சாந்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இது பொய் இல்லை பெர்ட் இல்லை அதாவது மன அமைதிங்கிறதெல்லாம் சும்மா கதை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உண்மையிலேயே மனசாந்தியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனையோ ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது நம்முடைய நூல்களெல்லாம் இருக்கிறது ஆகினால மகான்கள் எத்தனையோ பேர் இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையை உணர்ந்து அமைதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு தெரியும் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடு நாம் அதெல்லாம் படிக்காம நம்ம வந்து ஊர்ல எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதையே பண்ணி இன்னைக்கு வரைக்கும் உங்கள சொல்லலை மற்றவங்களுக்கு மன நிம்மதியே இல்லாம அப்படியே யாராவது மன நிம்மதிக்கு சரியான வழியை சொல்லி கொடுத்தாலும் அந்த வழியை கேட்காம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகத்தில் எத்தனையோ சிக்கல்கள்லாம் இருக்குது குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் அரசியலில் ஏகப்பட்ட சிக்கல்கள் எங்கே பார்த்தாலும் அசாந்திக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது பேப்பரை திறந்தால் கேட்டா எதிரியுமா எதையாவது ஒண்ண பார்த்தா நம்ம நம்ம சந்தோஷப்பட்டுக்கவோ நிம்மதியா இருக்கவோ முடியாது அவ்வளவு தூரத்துக்கு ஜனங்கள் அசாந்தியோட வாழ்றது மாத்திரம் இல்லை மற்றவங்களுக்கும் அசாந்தி நிறைய கொடுத்துட்டு இருக்காது யான் பெற்ற துன்பம் பெருகை மையம் அது மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையம் கிடையாது யான் பெற்ற துன்பம் பெருகையில் வைய யாரும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க தயாராக இல்லை துக்கத்தை பகிர்ந்துக்க விரும்புறாங்க ஆனா வாங்கிக்க ஆள் இல்லை ஆனால் அது ஒரு கோரணம் இன்னொன்னு பார்த்தோம்னா துக்கத்தை நிறைய கொடுக்குறாங்க ஏன்னா இருக்கிறது தானே கொடுக்க முடியும் இல்லாத கொடுக்க முடியாது சந்தோஷம் இருந்தால் சந்தோஷத்தை கொடுக்கலாம் துக்கந்தான் இருக்குன்னா என்ன பண்ண முடியும் அது தான் கொடுக்க முடியும் அதனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மனசாந்தி மன அமைதி எவ்வளவு ஆழமாக அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சிருக்காங்க இதெல்லாம் எத்தனையோ பிரமாணங்கள்லாம் இருக்கு அவங்க அந்த வாழ்க்கையை வந்து தெளிவாக புரிஞ்சுட்டு இருந்ததுனால அது சுலபமாக அமைஞ்சது இது ஒரு பொதுவா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விவேக சக்தி இருக்கிற காரணத்தினால அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா சாஸ்திரங்கள் எல்லாம் புருஷார்த்தம்னு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் நம்ம எதற்காக இங்க வந்திருக்கிறோம் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்திருக்கிறோம் இந்த பிறவி நமக்கு எதற்காக தரப்பட்டிருக்கிறது உண்மையான லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை அடையறதுக்கான வழி என்ன விவேகம் சாத்திய சாதன விவேகம் லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை அடையறதுக்கான வழி என்ன இந்த விவே விவேகம்னா பகுத்தறிவு தமிழ்நாட்டு அந்த கழக பகுத்தறிவு கிடையாது அது பகுத்தறிவுங்கிற பேரில் இருக்கிற பகுத்தறிவே இல்லாதது அது சொல்ல போனால் ஆபாச விவேகா அல்லது வாஸ்தவ விவேகா அவங்க அதை விவேகம்னு பேச பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறாங்களே தவிர அது போலி விவேகம் உண்மையான விவேகம் கிடையாது சொல்ல போனால் விவேகமே கிடையாது போலி விவேகம்னு சொல்கிறது கூட அதுக்கு யோகியத்தை கிடையாது அப்ப இந்த விவேகத்துல வந்து அவர்கள் முதல்ல சொல் என்ன சொல்லுகிறாரு வாழ்க்கையில லட்சியம்ங்கிறத பத்தி சொல்லும் பொழுது தாய்மான் அவர் ஒரு பாட்டுல சொல்றார் நிறைய கேட்டிருப்பீங்க நிறைய பேர் நான் சொல்லியிருப்பேன் எங்கே அதாவது வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் அறுக்க எனக்கு எந்த மெஞான எழில் வாழ் கொடுத்தான் தோழி அப்படின்னு ஒரு இடத்துல பாடுற வந்த வரவை மறந்து இங்க அப்படித்தானே பண்ணும் சில இங்கேயே அப்படி ஆயிடும் அங்கிருந்து இங்க வந்தது எதுக்குங்கிறது மறந்து போயிடும் இங்க வந்ததுக்கு பிறகு ரூம் பிரச்சனை ஆரம்பிக்கும் போதில்லை வரும்போதே பஸ்லேயே ஆரம்பிச்சுவிடும் அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னே ரூம் பிரச்சனை அது இது இது கடைசியில் நல்லாமல் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா நிறைய மனசில் பழபடியும் விகார விறத்திகளை புத்தி பண்ணிட்டு திரும்பவும் ஊருக்கு போய்டும் அங்கேயும் போய் அதே தான் கண்டினியூ ஆகும் இப்போ எதுக்குப்பா வந்தோம் அப்படின்னா இங்கே வந்தால் நிறைய பேரை பார்க்கலாம் ஆசிரமத்தில் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் அதெல்லாம் கிடையாது வந்த வரவை மறந்துங்க உலகத்துக்கு வந்தது ரிஷிகேசத்துக்கு வந்தது இருக்கட்டும் உலகத்துக்கு வந்த வரவே மறந்துட்டோமா என்ன பண்றோம் மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆடும் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இன்னும் லேண்ட் வாங்கிட்டு இருப்போம் பணத்தை சேர்த்துட்டே இருப்போம் இந்திரிய சுகங்களை அனுபவிச்சுட்டே இருப்போம் அதில் இந்த மூணு ஆசையில் மாட்டின்ட்டு ஈஷிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில் ஈசிக்கிறதுன்னு ஒரு பழக்கத்தில் சொல்லுவோம் இதெல்லாம் ஒட்டிக்குது ஈஷிக்குதுன்னு சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் ஏஷனான்னு பேர் ஏஷனான்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் அதை வந்து புத்தரேஷனா இல்லாட்டி தாரேஷனா அதே மாதிரி வித்தேஷனா அப்புறம் லோகேஷனா புத்திரேஷனா லோகைஷனா அப்படின்னு மூணு ஏஷனாத்ரயம்னு பேர் சம்ஸ்கிருத்தில் மூவாசைத்ரயம் மூன்று ஆசைகள் அருணகிரிநாதர் ஒரு இடத்துல பாடியிருக்கார் மூவேடனை என்று ஒழிந்துடுமோ இந்த மூணு ஆசை என்னைக்கு போகுமோ தெரியலையே அப்படின்னு நம்ம பா பாட்டு பெரியவங்களெலாம் அப்ப இந்த உலக விஷயங்கள்லேயும் மூழ்கி போயிடணும் லட்சியம் தெரியாம அப்புறம் இத வந்து தாய்மான் சொல்றார் இதெல்லாம் இந்த இதுல போறதை என் குரு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மென் ஞான எழில் வாழ் கொடுத்தான் இப்படி நான் மயங்கி போகாம இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல புத்தியை குருநாதர் கொடுத்தார் அப்படின்னு குருநாதரை நினைச்சு சந்தோஷப்படுறார் தாய்மானவர் வந்து பெரியவள்லாம் நிறைய பாடிட்டாங்க மாணிக்க வாச்சர் சொல்றாரு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியல பகவான் வந்து அவரே வந்து எனக்குள்ள புகுந்து என்னை அனுகிரகம் பண்ணிவிட்டார் அதுக்கப்புறம்தான் எனக்கு இந்த உடல் வாழ்க்கையை வாழ்றதுல ஒரு உற்சாகமே ஏற்படுறதுங்கிறார் அது வரைக்கும் இந்த உடல் வாழ்க்கையில எனக்கு உற்சாகமே ஆர்வமே இல்லைங்கிறார் மாணிக்க யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேர்க்கு அருள் செய்தான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊன் நாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே இந்த ஊன் நாரிக்கிட்டு இருக்க உள்ளுக்குள்ள இந்த உயிர் வாழ்க்கை வெறுத்திடவே ஒருத்தன்றே இத வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு இன்னொரு இடத்துல திருமந்திரத்துல சொல்லியிருக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா லட்சியத்தை புரிஞ்சு வாழ்ந்திருக்கிறார்கள் பெரியவர்கள் நமக்கு இன்னைக்கும் துக்கம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் நமக்கு லட்சியத்துல நமக்கு தெளிவே இல்லைன்னு தான் அர்த்தம் கிடையாது எல்லாம் ஒரு சுவாமி என்ன சொல்றார் ஜனங்கள் எல்லாம் பாவம் சந்தோஷத்துக்காக படாதுபாடு படுறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமே வரல இன்னைக்கு வரைக்கும் வரல ஏன்னு கேட்டா அவங்களுக்கு விவேகம் இல்லை அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்தோஷம் இல்லாமல் பாடுபடுறாங்க சர்வே ஜன்மபுத சதா வியசன்கணே ஏவம் சத்யபி சாத்திய சாதனயுகம் நானந்தி தே எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு லட்சியமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா இல்லையே அதுல இருந்தே தெரிகிறது அவர்களுக்கெல்லாம் ஏவம் சத்யபி சாத்திய சாதன யுகம் அவர்கள் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை எதுக்காக பிறந்திருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியவே இல்லை மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டும் அப்படின்னு அப்படியே ஊர்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஊர்ல எல்லாரும் பண்றதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஊர்ல எல்லாரும் என்ன பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை பெத்துக்கிறாங்க அவரை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதுக்காக படாபாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க இந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறது சம்பாதிக்கிறாங்க அப்புறம் அதை கஷ்டப்பட்டு அதை அதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறாங்க அது கடைசியில் அமெரிக்காவுக்கு போயிடுது வந்து கூடவே இருக்கிறதும் இல்லை ஒன்றும் பார்த்துக்கிறதும் இல்லை அங்கேருந்து அடிக்கடி ஃபோனில் தான் பேசிக்கணும் அதுவே கம்மியாக போய்டுங்க போக போக அப்புறம் இமெயில் அது எப்படி குறைஞ்சிடும் எல்லாம் இதாகிட்ருக்கு அப்புறம் எல்லாரும் இந்த மாதிரி படிக்க வைக்கிறாங்க திரும்ப அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இதே பண்ணுறது அப்புறம் கடைசியில் அழுகிறது இந்த மாமியார் செண்டை நாத்தனார் செண்டை இந்த விஷயம் அந்த விஷயம் இப்படியே போய் கடைசியில் என்னென்னா கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாடின்னா கடைசியில் வந்து வியர்த்தமாக வீணாக போகிறது ஜீவன் வாழ்க்கையே வீணாக போகிறது அது அது மாத்திரம் இல்லை இது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஊரே அப்படி இருக்கிற போது நான் என்ன பண்றது ஊரோடு ஒத்து வாழ்ன்னு சொல்லியிருக்காங்க ஊரோடு ஒத்து வாழ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால ஊர்ல எல்லாரும் அப்படி போற போது நாங்களும் அப்படித்தானே போக முடியும் எல்லாரும் ஹாஸ்டலில் கொண்டு குழந்தைய கொண்டு ஏற்காடுல சேர்க்கிறாங்க கேட்குறேன் நாங்களும் சேர்ப்போம் ஊர்ல எல்லாரும் என்ன பண்றாங்களோ அது பண்ணணும் அங்கே என்ன பண்றாங்களோ அங்கே நானும் பண்ணணும் ஜனங்களை நான் சிலதெல்லாம் பார்த்தேன் நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையோ இன்னொருத்தர் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறத நான் பார்த்துக்கணும் எனக்கு கஷ்டமா அத பத்தன்ருக்க மாட்டேன் இன்னொருத்தனுக்கு என்ன இருக்குறத பார்த்து அது அவனுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உபாயங்கள் உண்டோ நான் யோசிப்பேன் இப்படித்தான் பெரும்பாலான ஜனங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு நம்முடைய முன்னோர்கள் அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒழுங்கா சொன்னார்கள் உலக இன்பங்கள்லாம் அனுபவிக்கிறது இருக்க அது வேண்டான்னு சொல்லல அதுவும் அனுபவிக்கலாம் ஆனா இந்த ரெண்டுக்குமே தர்மம் ஆதாரம் பா அதனால தர்மம் முக்கியம் தர்மத்தினால நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு அமைதி ஏற்படும் ஆழமான ஒரு அமைதியை நாம பெறுவதற்கு தத்துவ ஞானத்தை பெறணும் மோக்ஷத்தை அடையணும் சொல்லி புருஷார்த்தங்கள் நான்கு என்று சொன்னார்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று நான்கு புருஷார்த்தங்களை கூறினார்கள் இந்த அர்த்தம் காமம்ங்கிறது எல்லாருக்குமே வேண்டியது தான் அர்த்தமும் வேணும் காமும் வேணும் நான் இதை பற்றி விரிவாக சொல்ல போகிறதில்லை அர்த்தம்னு சொன்னால் பணம் வீடு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வஸ்துக்கள் எல்லாம் அர்த்தம்னு சொல்லப்படும் அப்புறம் காமஹாங்கிறது நாம் அனுபவிக்கிற சுகம் விஷயங்கள் சாஸ்திரத்தில் அது விசேஷமாக மனைவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு காமகா இந்த அர்த்த காம புருஷார்த்தத்தில் தர்மம் இல்லைன்னு சொன்னா அதை சமாளிக்க முடியாது அதுலேருந்து நிம்மதியை எடு எதிர்பார்க்க முடியாது அது இடைஞ்சதாக அது துக்கம் சுகம் மாறி தோன்றி துக்கத்தில் தான் முடிக்கும் விஷயேந்திரிய சம்யோகா எத்தது அக்ரே மிருத்தோபமம் பரிணாமே விஷமிவ துகம் ராஜசம் ஸ்மிருதம் என்று கீதாசாஸ்திரம் சொல்லுகிறார் அதாவது இந்த விஷயேந்திரியங்களோட சம்பந்தம் வைக்கும் போது அது வந்து அக்ரே அமிர்தோபமும் விஷயங்களோட நாம தொடர்பு கொள்ற போது அது ஆரம்பத்தில் சுகமா இருந்து காலப்போக்கில் அது என்ன ஆகும்னா விஷமா மாறி போகும் துக்கமாயிடும் அது ராஜசம் சுகம்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இந்த விஷய சுகங்கள் எல்லாம் ராஜசம் சுகம் முடிகிற சுகம்னு சொல்லிருக்கார் துன்பத்தில் முடிகிற சுகம்தான் இந்த உலக இன்பங்கள்லாம் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மூக்கால் முகர்ந்து நாக்கால் சுவைத்து உடம்பால் தொட்டு உணர்ந்து அனுபவிக்கிற சுகமெல்லாம் துக்கத்தில் முடிகிற சுகம்னு சொல்லிவிட்டார் ஏஹி சம்ஸ்பர்ஷா போகயோனய கௌந்தேய நேஷு ரமதே புதா புத்திசாலி இந்த விஷய சம் விஷயேந்திரிய சம்யோக சுகத்துல ஈடுபட மாட்டான் அப்படின்னு சொல்றார் அப்ப இத வந்து என்ன பண்ணணும்னா தர்மமா இருக்கிற விஷய தர்மத்தை பத்தி சொல்ற பொழுது வள்ளுவர் சொன்னார் அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தலரிது இந்த அற ஆழி நிறைய அர்த்தம் இருக்கு அற ஆழின தர்மசாகரமாகிய பரமேஸ்வரன் இறைவன் தர்ம சாகரமாக இருக்கக்கூடிய கடவுள் கடவுளுடைய திருவடிகளை வணங்கவில்லை என்றால் ஆழின பிறங்கிறது அர்த்த காமம் பிற சொன்னா பொருள் இன்பம் இந்த பொருள் இன்பம் கடலை கடக்க முடியாது தர்மமே உருவான பகவானை சார்ந்து வாழாமல் இந்த பொருள் இன்பங்கிற கடலை நாம சமாளிக்க முடியாது கடக்க முடியாது அப்ப இதுல என்னன்னா அது வார்த்தை கடவுள் போடலை அறவாழி அந்தனன்ங்கிறதுல தர்மசாகரமாகிய பகவான்னு சொல்லத்தினால தர்மத்தை கடைபிடிப்பதோடு அப்படின்னு அர்த்தம் மத்த மதத்துக்கு நம்ம மதத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஈஸ்வரனை காட்டிலும் நமக்கு ரொம்ப முக்கியம் தர்மத்துக்கு பலனை கொடுக்கிறவன் தான் ஈஸ்வரன் சில மதத்துல கடவுளை சொல்றதுக்காக நீ அதர்மமா போனாலும் பரவாயில்லங்கிறான் அதுதான் கிறிஸ்துவ மதம் எப்படியோ ஒருத்தனை வந்து அக்கிரமம் பண்ணியாவது அவனை வந்து ஜீச கும்பிட வச்சும் அவ்வளவுதான் நம்ம சாமியை கும்பிட வைக்கணும் அதுக்கு நீ என்ன வேணாலும் கையாளலாம் தப்பே கிடையாது பாவமே கிடையாது கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருத்தரை மாத்திரத்துக்கு நீ என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணலாம் அது பாபம் இல்லை ஆனால் பாபின்னு சொல்லிட்டு மாத்துவான் எல்லாம் தலை சுத்தும் அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா தர்மம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் அற ஆழி அந்த தாழ் சேர்ந்தாரு தர்மமே உருவான ஈஸ்வரனை பூஜை பண்ணாமல் நாம நாம் இந்த அர்த்த காமத்தை ஜெயித்து விட முடியாது இல்லாட்டி அது நம்மளை ஜெயிச்சு நம்ம அது வந்து ஓவர் கவர் பண்ணி நம்ம மனசினுடைய அமைதி விடும் தர்மத்தின் அடிப்படையில தான் பணம் சம்பாதிக்கணும் தர்மத்தோட அடிப்படையில தான் ஆகினால தர்மம் தான் சொல்லி நம்முடைய முன்னோர்கள் தர்மம் சுகத்துக்கு ஹேத்து நீங்க கொஞ்சம் பங்களா பணம் இருந்தாலும் அதுல நிம்மதி அனுபவிக்கணும்னா தர்மம் இல்லாம அனுபவிக்க முடியாது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் தர்மமெல்லாம் ஒன்றும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பகவானை பூஜை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல பணம் சம்பாதிச்சு கம்ஃபர்டா வசதியாக பங்களா காரு எடுபடி ஆளு தாப்பாள் நம்ம இதெல்லாம் இருந்துட்டா நம்ம சுகமாக இருக்கலாம் மனைவி குழந்தைங்க இதெல்லாம் இருந்துட்டா போகிறோம் கடவுளும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க ஊர்ல ஆனா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு பார்த்தா கடைசியில் கூட்டி கிழச்சி கணக்கு போட்டு பார்த்தா பசு தாய்மாரை சொல்ற மாதிரி எல்லாம் யோசிக்கும் வேளையில் அதுவாவது பரவாயில்லை எதை மோசமா இருக்கு பசுத்தீரை உண்பதும் உறங்குவதுமாக முடியும் அதனால என்ன சாப்பிட்டான் தூங்கினா அவ்வளோதான் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது கடைசியில் மரணம் அடையிற போது திருப்தியாக முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ்ற போதே சந்தோஷமா இல்லாதவன் சாகிற போது எப்படி சந்தோஷமா சாக போறான் முடிய முடியாது பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஒரு சினிமா பாட்டே இருக்கு அதனால பிறந்ததும் சரி சாகரம் சரி அழுதுன்னா இருக்கான் அதுக்கு நடுவில் இருக்கும் போதும் அழுகின்றான் தான் சொல்லணும் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் இருக்கும் போதும் அழுகின்றான் அழ வைக்கின்றான் அப்படிதான் சொன்ன தர்மம் இல்லாம நீங்க வந்து ஒரு ஒரு உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் அந்த பத்து ரூபாயில இருந்து நீங்க ஒரு சுகம் அனுபவிக்கணும்னா அந்த தர்மம் இருந்தாத்தான் அனுபவிக்க முடியும் இல்லாட்டி அவங்களாம் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா எத்தனை நாளைக்கு பார்ப்போம் அவர் தோன்றுகிறது அப்புறம் காலப்போக்கில் நமக்கு புரியல அதில் அந்த பத்து ரூபா கிடைச்சதே புண்ணியத்தினால்தான் ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியத்துல தான் ரூபாய் கிடைக்கிறது அந்த ரூபாயை வைத்துக்கொண்டு இன்னும் புண்ணியம் நிறைய பண்ணணுமே தவிர பாவத்தை பண்ண என்ன சாஸ்திரம் சொல்லுகிறது கல்வி வந்து மனிதனுக்கு அடக்கத்தை கொடுக்கிறது அடக்கம் தகுதியை கொடுக்கிறது தகுதியினால் பொருள் சேருகிறது பொருளால் புண்ணியத்தை செய்கிறான் புண்ணியத்தினால் இன்பம் பெறுகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு வித்யா ததாதி வினயம் வினயா தியாதி பாத்திரதாம் பாத்திரத்வா தனாத் தர்ம ததகா சுகம் அல்ல தர்மம் தான் அடிப்படை எல்லாத்துக்கும் தர்மம் தான் முக்கியம் சிறப்பு ஈனும் செல்வனும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்குங்கிறார் வள்ளுவர் மோட்சத்தையும் கொடுக்கும் இந்த உலக வாழ்க்கை இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது தர்மம் ஒண்ணுதான் வேற எதுனாலையும் முடியாது அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு செயற்பாலதோறும் ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி எப்படி பார்த்தாலும் நீ செய்ய வேண்டியது தர்மந்தான் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் நீ பண்ணாம இருக்க வேண்டியது பாப்பந்தான் இப்படி தள்ளத்தளிவா திருவள்ளுவர் தர்மத்தோட சக்தியை பத்தி பேசுகிறார் அதனால தர்மம் வந்து பரம லட்சியமாக பரம லட்சியங்கிறதுல இன்னும் மோக்ம் இருக்கு இருந்தாலும் முதல்ல ரொம்ப முக்கியமாக சாஸ்திரங்களில் பேசப்படுவது தர்மம் தர்மத்தை ஒரு யாரும் விடக்கூடாது தர்மம் தர்மம்னு சொல்லுகிறீர்களே என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் தர்மத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு வேதத்தில் வந்து தர்மத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகத்திற்கு எல்லாேருக்கும் அமைதியை கொடுக்கறது தர்மம் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் எல்லோரும் தாய்மார்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்கும் அன்பர்கள்லாம் ஒரு பக்கம் உட்கா எல்லோரும் அன்பர்கள் தான் இருந்தாலும் இப்படி உட்காந்துருக்கோம் இதெல்லாம் ஒரு தர்மம் நான் பேசுகிறேன் நீங்கள் பொறுமையாக கேட்குறீங்க கோயிலில் பிரசாதம் வாங்குற போது வரிசையாக போகிறோம் வந்து அங்கே ஆச போய் சாப்பிட்ற போது இடத்துல பொறுமையாக அமைதியாக போகிறோம் பக்வன் நாமத்தை சொல்கிறோம் சாப்பிட்றோம் தட்டை கழுவி வைக்கிறோம் எல்லாமே மனம் போல போக்கில் செய்கிறதில்லை நம்ம வீடாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா அது சௌரியத்துக்கு பண்ணிட்டுருக்கோம் வீட்டிலே இப்படி பண்ணக்கூடாது எப்போவுமே நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும் தர்மம் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது அதுதான் எல்லாருக்கும் அமைதியை கொடுக்கக்கூடியது தத்துவஜானம் உடையவனும் கூட தர்மானுஷ்டானத்தை விவகாரத்தில் விட முடியாது ஏன்னா இன்னொருத்தரோடு சேர்ந்து விவகாரம் பண்ணுற போது பண்ணித்தான் ஆகணும் ஆக தர்மம் உலகத்துக்கு அமைதியை கொடுக்கறது ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கான்னு சொன்னால் நிறைய பேருக்கு அவனை பிடிக்கும் சொல்லப்போன அக்கிரமம் பண்ணுறவன் கூட அவனுக்கு ஏமாத்தாத ஒருத்தனை அவன் நம்புறான் நம்ப விரும்புகிறான் ஒருத்தன் இவன் அக்கிரம நிறைய பண்ணுவான் ஆனால் அவனும் கூட நமக்கு நம்பிக்கையான ஆழ்வுன்னு வச்சுக்கிறான் அவன் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறான் அவன் தர்மமாக இருக்கணும்னு நினைக்கிறான் அதனால் தர்மமாக இருக்கிறவனை ஜனங்கள் விரும்புகிறாங்க நாம் தர்மமாகவே நிறைய நாள் வாழ்ந்துட்டோமானா முன்னால் அதர்மமாக இருந்த பாபமெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரியாக போயிடுங்க சொல்கிறது வேதம் முன்பு நாம் ஏதோ தவறுகள்லாம் செய்திருந்தால் கூட இப்போ நாம் தர்மத்தை அனுஷ்டிச்சோமான முன்னால் நாம் அதர்மமாக இருந்ததுனால என்னெல்லாம் தவறுகள் ஏற்பட்டதோ பாபங்கள்லாம் ஏற்பட்டதோ அதெல்லாம் போயிடும் அதை இது மாத்திரம் தர்மத்தில் அடங்காதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வேத மந்திரம் சொல்லுகிறது தர்மோ விஸ்வச ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜாகா உபசற்பந்தி தர்மமாக இருக்கிறவனைத்தான் ஜனங்கள் விரும்பி போகிறார்கள் தர்மேன பாபம் அப்பனுதி தர்மத்தினால பாபங்கள்லாம் நீங்குகிறது தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி என்று மகாநாராயண பரிஷத் சொல்கிறது தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது முதல் அம்சம் இந்த நாட்டில் விருப்பு வெறுப்புப்படி வாழக்கூடாதுங்கிறத சாஸ்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்லுது அதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது அதுக்கு எத்தனையோ ரிஷிகள் நான் இப்படி வகுத்து கொடுத்துருக்காங்க அஷ்டாதஷ ஸ்மிருதிகள்லாம் பதினெட்டு விதமான ஸ்மிருதிகள் இருக்குது இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைன்னு சொல்லி வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் எனக்கு இப்படி தான் பிடிக்குது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது எந்த ரிஷி சொல் அந்த ரிஷி சொன்ன வாழ்க்கையை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆபஸ்தம்பர் சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன் போதாயனர் சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன் காத்தியாயனர் சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன் யாஜ்ஞவல்யர் சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன் எல்லாரும் இந்த ரிஷி சொன்னபடி நான் வாழ்கிறேன்னு சொல்லிக்கிறதுல பெருமை உள்ளவன் நிறைய பேருக்கு கோத்திரமெல்லாம் இருக்குது சூத்திரமெல்லாம் இருக்கு ஆனால் இவர் ராகத்வேஷம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கார் காசியம கோத்ராக ஆபஸ்தூத்திரா சொல்கிறார் நாங்கள் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த சூத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார் கீதையில் இந்திரியசிய இந்திரியசியார்த்தே ராகத்வேஷ் வியவஸ்தித இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களில் சுபாவமாகவே ராகத்வேஷம் இருக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறது நாம் அனுபவிக்கிற விஷயங்களில் நமக்கு இயற்கையாகவே விருப்பு வெறுப்பு இருக்கு தயோகோ வசம்னா ஆகச்சே அதுக்கு நீ வசப்படாதே அது உன்னுடைய விவேகம்ங்கிற செல்வத்தை அபகரிக்கிற திருடர்கள் இந்த விருப்பு வெறுப்புங்கிறது அப்ப நம்முடைய விவேகம்ங்கிற ரத்னத்தை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஞான ரத்னா தஸ்மாத ஜாக்கிரதம் இருப்பீங்க இது நான் பொதுவா சாதாரண சொல்றேன் இன்னும் சாமான்ய தர்ம விசேஷ தர்மத்துல நிறைய இருக்கு விஷயங்கள் இது பொதுவா ஈஸ்வரனை உபாசனை பண்றது இந்த மாதிரி அதிர்ஷ்ட சக்திகளை விரும்பி பண்ற கர்மங்கள் இது திருஷ்டமாவே நமக்கு தெரியாது நான் நேர்மையா இருக்கணும் சத்தியமா இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதெல்லாம் சாதாரணமாகவே நமக்கு புரியலாம் அதுவே சரியாக நிறைய பேர் புரியறதில்லை இருந்தாலும் ஓரளவுக்கு இது புரிய வச்சு விடலாம் கஷ்டமே கிடையாது இது நாஸ்திகனம் கூட ஒத்துனுடுவோம் ஆனால் நாஸ்திகன்கிட்ட கோயிலுக்கு போகணும் பகவான் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நம்ம புண்ணிய பாபத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால நீ வந்து ஜபம் தியானமெல்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டியதில்லைம்மா ஹோமம் பண்ணணும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் பூஜை பண்ணணும் எல்லாம் சொன்னால் இந்த அதிர்ஷ்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் எல்லாம் விசேஷ தர்மங்கள் நம்ம பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னால் இந்த அதிர்ஷ்டத்தினுடைய பிரயோஜனம் தான் திருஷ்டம்ங்கிறாங்க இன்றைக்கி நமக்கு இங்கே ஒரு இங்கே உட்கார்ந்துருக்கோம் இந்த சத் நம்ம ஈடுபட்டிருக்கோம்னா எப்போது நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அந்த அதிர்ஷ்டம் இப்போ திருஷ்டமாயிருக்கு திருஷ்டமான நாம இப்போ அனுபவிக்கிறதுக்கு காரணமே அதிருஷ்டம் நிறைய பேருக்கு திருஷ்டம் மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரிகிறது திருஷ்டத்துக்கு காரணமான அதிருஷ்டமே நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் அதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை அப்படியே யாராவது சொன்னாலும் நம்புறதும் இல்லை அது நம்பிக்கை வந்து அதனுடைய உண்மையெல்லாம் புரிய அதனால் இந்த தர்மத்திலேயே இந்த பிரிவை சொல்கிறேன் தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான பிரிவு இந்த விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் இந்த தர் இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் கடவுளை வழிபடுறது தர்மங்களிலெல்லாம் தலை தர்மம் சொல்லப்போனால் நம்மளை உண்மையை பேச வைக்கிறது பகவான் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம வில் பவரை வச்சுன்னு நம்ம பிரயத்தனம் பண்ணினா கூட நம்முடைய முயற்சிக்கு ஒரு அருள் தேவைப்படுறது அது கடவுள் தான் கொடுத்தாவணும் நான் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சி ஒழுக்கமாக இருக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு அதிருஷ்ட சக்தியினுடைய துணை தேவைப்படுறது ஆக நான் என்னுடைய ஒழுக்கத்துக்கோ உண்மை பேசுகிறத்துக்கோ இதுக்கோ எல்லாத்துக்கும் இதெல்லாம் தேவைப்படுறது அதனால் இதை நாம் விடவே முடியாது நம்ம அதனால தான் புத்த மதம் இந்தியா விட்டு போயிடுச்சு ஏன்னு கேட்டால் புத்த மதம் விசேஷ தர்மத்தை வேண்டாம்னு சொல்லிச்சு கடவுள் கிடையாது வழிபாடு தேவையில்லை ஹோமங்கள் தேவையில்லை ஒழுக்கமாக இருந்தால் போகும் சாமியாரம் ஆயிக்கோ தப்பு இல்லை ஏன்னா உலக இன்பங்களே அனுபவிக்க வேண்டாம் ஆனால் உலகமும் பொய் அடுத்த டாபிக் எது ஆரம்பிக்கணும் அதனால் அவங்க அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த விசேஷ தர்மம் வந்துடுச்சு ஏன்னா இது வெறும் சாமானிய தர்மத்தை மாத்திரம் கடைபிடிச்சா தாக்கு முடியாது சாமானிய தர்மத்துக்கு அதுல கிடைக்கிற ஒரு சௌ இது இருக்கே நிஜமாவே வந்துட்ட மாதிரி இருக்கு இறைவா எனக்கு இந்த நல்ல குணங்களையெல்லாம் குடு அப்படின்னு கேக்குற போதே இந்த குணங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு இது உணர்வு ஏற்படுகிறது அப்ப அதுலேருந்து என்ன தெரிகிறது விசேஷ தர்மத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது அதனால ரொம்ப எத்தனையோ வருஷம் இருந்த இது கூட மாறி போயிடுச்சு இந்தியாவில் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்களே இதை விரும்புறாங்க அவங்களும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இதுலாம் பார்த்தா வேதா போட்டு பாருங்க இன்டர்நெட்டில் எவ்வளோ வருதுன்னு பாருங்க வேதா எல்லாம் நம்ம ஆளுங்களே கிடையாது எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க இப்போ கூட இந்த தர்மசாஸ்திரத்தை பற்றி அது ஒரு டேவிட் ஃபேட்லி அவர் பேர் வாமதேவசாஸ்திரி அவர் இங்கே வந்து இந்த தேசத்தில் வந்து நம்ம தர்மசாஸ்திரங்களை படித்து பஞ்சகச்சம் கட்டி கொண்டு யோகவேஷ்டி போட்டுக்கொண்டு பூணுல போட்டு அவங்க இங்கே சொல்ல உங்கள் தேசத்தில் வந்து உங்கள் கல்ச்சரை உனக்கு சொல்ல வேண்டிய தௌர்பாகியத்தில் நான் இருக்கேங்கிற நேற்றுக்கு நான் ட்ரெயினில் வரும்போது கிருஷ்ண பிரேமியோட பையன் என்னை பார்த்தார் ரங்கநாதன் அவர் வந்து ஒரு புஸ்தனை கொடுத்தார் தர்மான்னு சொல்லி ஒரு புக் அது முழுக்க அந்த டேவிட் ஃபிராட்லேயும் எழுதின புக் ரொம்ப அற்புதமாக இருக்கு தர்ம தர்ஷனம் இல்லை தர்சனம்னு தர்ஷன்னு பேர் உள்ளே முழுக்க தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரை பற்றி அற்புதமான விசாரம் பண்ணியிருக்கு இங்கிலீஷ் புக்கு ரொம்ப நல்லா படிச்சிருக்கைய அழகா சொல்ற எதற்கு சொல்றேன்னா சொல்லிக்கொண்டிருந்தார் எல்லாம் முதல்ல தர்மத்தை வந்து சொல்றதுக்கு ஆளே காணப்போம் தர்மசாஸ்திரம் ரொம்ப முக்கியம் தர்மத்தினுடைய அடிப்படையில தான் பிறகு தத்துவ விசாரம் எல்லாம் பண்றோம் சர்வ தர்மான் பரித்தியன் கீத சொல்ற அதான் பண்ணிவிட்டேனே முன்னாடியே நான் அது பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகத்தில் பண்ணி சொல்லியிருக்கப்பா சர்வ ஏன்னா கீதையில் கிருஷ்ணன் சொல்லிட்டார் எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு என் ஒருவனையே நீ சரணம் அடைவாயா அப்படின்னு சொல்லி விட்டார் கிருஷ்ண அதனால வந்து தர்மத்தை எல்லாம் விட்டுடுறதுங்கிறதுல மாத்திரம் நம்ம நடிச்சுட்டு இருக்கோமே தவிர தர்மத்தை எப்போ விடணும் தர்மத்தை பண்ணுறவன் தான் தர்மத்தை விட முடியும் தர்மத்தையே பண்ணாதான் தர்மத்தை எப்படி விட முடியும் விட்டுட்டேன் தர்மத்தை அனுஷ்டிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வந்து அந்த தர்மத்தை எல்லாம் இந்த விசேஷ தர்மங்கள்லாம் கோயிலுக்கு போறது பூஜை பண்றது ஹோமம் பண்றது இதெல்லாம் நீண்ட அனுஷ்டிச்ச பிறகு தத்துவஜானம் வந்ததுக்கு பிறகு இத வந்து சரி அப்படின்னு சொல்லி தர்மத்தை இந்த மாதிரி கர்மாக்களை விட்டுட்டு எப்போ பிரம்ம தியான பாராயணா தத் புத்தயஸ்ததாத்மான தன் நிஷ்டாஸ்தாராயணா அதுக்கப்புறம் இல்ல போது ஆரம்பிக்காம ஏற்கனவே சோம்பேறி ராகத்வேஷம் உள்ள எடுத்த உடனே இந்த ஸ்லோகத்தை படிச்சான்னு வச்சு சர்வ தர்மான் பரித்தித்ய மாமேக்கம் சரணமுடியாது அத நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல தர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற ஞாச்சுங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியமில்லை ஏன் கொஞ்சம் வற்புறுத்தி சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லணும் அப்படி சொல்லி ஆகணும் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை இந்த உலக இன்பம் அனுபவிக்கிறது நமக்கு லட்சியம் கிடையாது அது எத்தனையோ ஜென்மாவில் நிறைய நாயாக பிறந்து பேயாக பிறந்து ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் நான் பிறந்து நிறைய அனுபவிச்சிருக்கோம் நாய் ஜென்மத்துலையும் நிறைய தின்றுக்கும் இந்த ஜென்மாவிலேயும் சாப்பிட்டுட்டு தான் எல்லா ஜென்மாவிலையும் நிறைய இந்திரிய சுகத்தை அனுபவிச்சாச்சு ஆனால் இந்த பிறவி இந்திரிய சுகத்துக்காக இல்லை இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை மகான்கள் சொல்லுகிறார்கள் என்ன நான் சொல்கிறேன்னு சொன்னால் கோபம் தானே ஒன்று அதனால் நம்ம சொல்லலை பெரியவங்கள்லாம் மகான்கள்லாம் சொல்லுகிறார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவார்கள் சந்தேகமே கிடையாது ஆக இந்த தர்மம் ரொம்ப முக்கியங்கிறத நல்லா மனசில் பதிய வைக்கணும் தர்மம்னு சொன்னால் எல்லாம் தர்மம் தர்மம்னா இந்த கோயிலில் இப்போ பூஜை பண்ணுறது வழிபாடுகளை செய்யறது நம்ம வீட்டில் எல்லாம் சடங்குகள்லாம் வச்சுருக்கோமே அதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறது நம்ம உறவுகளுக்குள்ள நிறைய கடமைகள்லாம் இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது மாமாவுக்கு அத்தைக்கு சித்தப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு இதெல்லாம் நிறைய உறவுகள்லாம் இருக்குது இந்த உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதெல்லாம் சொல்ல வேண்டும் உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய சடங்குகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் நாம் வழிபாடுகளை எல்லாம் செய்தே ஆக வேண்டும் பண்புகளையெல்லாம் பழகியாக வேண்டும் நல்ல குணங்களையும் பழகிய அதாவது வெறும் சாமானிய தர்மத்தை சொன்னாலும் பிராப்ளம் வெறும் விசேஷ தர்மத்தை சொன்னாலும் பிராப்ளம் அதனால சாமானிய தர்மமும் முக்கியம் விசேஷ தர்மமும் முக்கியம் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது வெறுமன விசேஷ தர்மமா வெறுமன ஹோமம் பண்ணிட்டேரு பூஜை பண்ணிட்டேருன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் பிரச்சனை வரும் அப்புறம் வந்து சத்தியத்தை மாத்திரம் கடைப்பிடிச்சா போறோம் சத்தியத்துக்காட்டிலும் உயர்ந்த தர்மம் இல்லவே இல்லை அதனால நான் சத்தியத்தை மாத்திரம் சத்தியம் வதான்னு வேதம் சொல்லிருக்கு அடுத்த வரிய கவனிக்க மாட்டேன் அதில் சத்தியம் வதான் வேதம் சொல்லியிருக்கு அதில் அதுவே போறோம் அதுக்கு மேலே சிறந்தது எதுவுமே கிடையாது உபனிஷதங்கள் எல்லாம் சத்தியத்தை தான் விசேஷமா பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி அது சத்தியம் சாமானிய தர்மம் தர்மம் சரங்கிறது விசேஷ தர்மம் அதில் நிறைய அதில் பேச்சு கேள்வியெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சா உள்ள வேற டாபிக் போயிடும் இல்லை தர்மத்தை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் யாராவது உங்களுக்குள்ள புதுசா இந்த வகுப்புக்கு வந்துருந்தீங்கன்னா ஞாபகம் தர்மசாஸ்திரத்தை பெரியவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கே தர்மம் ரொம்ப முக்கியம் நீங்க பணத்தினால சந்தோஷம் அடையணுமா புண்ணியம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பணம் நிம்மதி கொடுக்கும் உங்க மனைவியோ குழந்தைங்களோ உங்களுக்கு இன்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறீர்களா அவங்களால எனக்கு சந்தோஷம் ஏற்படும் நினைக்கிறீர்களா தர்மத்தை கடைபிடிச்சா தான் கிடைக்கும் இல்லாட்டி கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது ஏதோ கொஞ்சம் இப்ப கிடைக்கிறதுன்னு சொன்னா அதுவே எப்போ பண்ண புண்ணியத்தோட பல இல்ல இந்த தர்மத்தின் அடிப்படையை நன்றாக புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கோம் அதனால பெரியவங்க முதல் லட்சியமாக நீங்கள் அர்த்தகாமத்தை கூட நான் விட்டுடுறேன் இந்த உலகத்தில் சுகமாக இருக்கணும்னா நீ நிறைய புண்ணியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் விடாமல் பண்ணணும் பொறுமையாக பண்ணணும் யாரை பார்த்தும் காப்பீடிக்கூடாது உனக்குன்னு யார் பெரியவங்கள்லாம் உனக்கு எப்படி வகுத்து கொடுக்கறா கொடுத்துருக்கிறார்களோ அதை நீ அப்படியே கிடைக்கும் நம்ம தாத்தா பாட்டி இப்போ பரம்பரை பரம்பரையாக ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பரம்பரை பரம்பரையா நம்ம நம்ம கிட்ட நிறைய கடமைகள்லாம் இன்னும் அழியல இத்தனை வருஷம் வெளிநா வெளி தேசத்துக்காரங்க முகல் ராஜ்யம் நடந்தும் பிரிட்டிஷ்காரங்க ராஜ்யம் நடந்தும் இன்னும் அழியாம இருக்கிறதே அதுவே பெரிய தர்மம் தான் என்ன புண்ணியம் பண்ணுவோ தெரியல அழியாம இருக்கு ஆகையினால இப்பவா அது புரிஞ்சுக்கணும் புண்ணியம் நிறைய பண்ணினத்துனால்தான் இது அழியல அப்ப இன்னும் ஒழுங்கா பண்ணினா இன்னும் எவ்வளவு நாளைக்கு நிற்கும் இத்தனை இன்மை எத்தனையோ தலைமுறைகளுக்கு இது நிற்கும்ங்கிறத புரிஞ்சு நாமளும் நன்மை பெடலாம் நாமும் அதில் எவ்வளவோ நன்மையை பெற முடியும் வருங்கால சந்ததிகளுக்கும் எத்தனையோ நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தேகமே கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள் தனி மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பர்சனலாக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஊரு சிக்கல் நாட்டு சிக்கல் உலகத்து சிக்கல் எல்லா சிக்கலுக்கும் ஒரே வழி உபாயம் தர்மம்னு தான் இது மனசுல ஆழமா ஊராத வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது இது தர்ம சாஸ்திரத்தை பற்றின எண்ணம் நல்லாவே இருக்கணும் பெரியவங்க சொல்றாங்க அஞ்சு வயசு வரைக்கும் நீ மனசு போல வாழலாம் அஞ்சு வயசுக்கு அப்புறம் சாகிற வரைக்கும் நீ தர்மத்தை தான் கடைப்பிடிக்கணும் காமாச்சாரமவாதா காமபக்ஷா அஞ்சு வயசு வரைக்கும் நீங்க இஷ்டத்துக்கு கை காலம் அசைக்கிறதோ அப்பா அம்மையிலேயே காலத்துக்கு போடலாம் ஆனா அஞ்சு வயசுக்கு பிறகு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தச வருஷாணி தாசவத் ஷோடசே வருஷே புத்திரம் மித்திரவதாச்சே அதனால தர்மம் இவர் சொல்ற மனு வல்மீகமிவ புத்திக்காக பரலோகே சகாயார்த்தம் சர்வபூதான் கொஞ்சம் கொஞ்சமா நீ புண்ணியங்கிற பணத்தை சேர்த்து எறும்பு புத்து கட்டுற மாதிரி உதாரணம் சொல்ற மனுஸ்மிருதியில இருக்குது எறும்பு புத்து கட்டுற மாதிரி வல்மீகமிவ புத்திக்காக பரலோகே சஹாயார்த்தம் பரலோகம்னா நம்முடைய பிற்கால வாழ்க்கை அல்லது வேற லோகம் இருந்தா ஆனா அந்த தர் அந்த புண்ணியத்தை எப்படி பண்ணணும்னா சர்வபூதானி அபீடையன் பிறரை துன்புறுத்தாமல் அந்த புண்ணியத்தை செய்யணும் சர்வபூதான் அபீடயன் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கொண்டிருக்கணும்னு சொல்லிடு சாஸ்திரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம் பண்ணா எவ்வளவு சேர்ந்துடும் நம்ம வந்து இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக நாம ஜ பகவான் நாமத்தை ஜபிச்சு கொண்டே வந்தால் எவ்வளோ சேர்ந்துடும் அப்புறம் வந்து அந்த பேலன்ஸை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த பேலன்ஸை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கும் அதனால் வந்து அதை பார்க்குற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆகா நான் வந்து பத் வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு நான் ஈஸ்வரனையே ஸ்மரிக்கிறேன் ஈஸ்வரனையே தியானம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் அவரோட அனுகிரகத்தினால நிறைய எனக்கு சேர்ந்து போயிடுத்து புண்ணியம் அப்படின்னா அது நமக்கே தெரியுமே எத்தனை வருஷமா நான் பண்ணதுலாம் வீண் போகுமா அப்புறம் நீங்க கேட்கலாம் பகவான் கிட்ட கேட்கலாம் இவ்வளவு எல்லாம் நான் புண்ணியம் பண்ணிருக்கேன் எனக்கு ஒரு நாளும் கஷ்டம் வராது நீங்க தைரியமா சொல்ல முடியும் திரவிணகம் சுமேதா மிருதோக்ஷிதா தைரியமா சொல்ல முடியும் அது வரணும்னா இப்படி சும்மா இப்படி இப்படின்னா வருமா அது தர்மம் பண்ணாதான் வரும் தைரியம் வரணும்னாலே தர்மம் தான் தைரியத்தையும் கொடுக்கும் தர்மத்துக்கு மீறி எதுவும் தைரியத்தை கொடுக்கக்கூடியது கிடையவே கிடையாது ஆனால் சாஸ்திரத்தில் முதல்ல தர்மம் சொல்லியிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லியிருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு குரல் நமக்கு தெரியும் இந்த உலகம்னா என்ன இந்த வாழ்க்கைனா என்ன நமக்கு இந்த பிறவிகள்லாம் ஏன் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது கடவுளுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் ஏன் நமக்கு இப்படிலாம் இன்பத்துன்பங்கள் மாறி மாறி வரணும் எதுக்காக இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தர்மத்தை பண்ணணும் இந்த இன்பம் சாஸ்வதமாக இந்த புண்ணியத்தை எப்போ முடிக்க முடியும் இப்படி இத்தனையோ நிறைய கேள்வியெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின்னு சொல்லுவார் பரமார்த்தான் சுவாமி நான் இவ்வளவெல்லாம் புண்ணியம் பண்ணுறேனே இத்தனையெல்லாம் பண்ணுறேன் ஆனால் என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லையே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது நான் ஒன்று ஒன்று குறைவாக பண்ணியிருக்கேன் எல்லாம் ஒழுங்காகத்தானே பண்ணி கொண்டிருக்கேன் இவ்வளவு பண்ணி எனக்கு ஏன் கடவுள் துன்பத்தை கொடுக்குற நான் எத்தனை பூஜை பண்ணியிருப்பேன் ஜப்பம் பண்ணியிருப்பேன் சில பேர் அப்படி கேட்பாங்க ஆனால் ரொம்ப பக்தி இருந்தால் அதை கூட கேட்க மாட்டாங்க அவர் பாட்டு கொடுத்துட்டு போட்டோம் தன் கடன் அடியனையும் தாங்குதல் பணி செய்து கிடப்பது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ நாயகமே நீ என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போய் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிற பக்தர்களும் இருக்கிறார் ஆனால் அதுக்கு காரணம் அவங்களுக்கு விஷயம் தெளிவாக புரிஞ்சதுனால்தான் அதில் தர்மத்தை மனுஷ் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் அப்புறம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதான் பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க பரம புருஷார்த்தம்னு மோக் புருஷார்த்தம் அர்த்தம் புருஷார்த்தம்ங்கிறது மேலெழுந்தவாறு தான் அர்த்தமும் காமமும் தர்மம் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது புருஷார்த்தத்தில் முக்கியமான புருஷார்த்தம் பரம புருஷார்த்தம் ரொம்ப உயர்ந்த புருஷார்த்தம் என்னென்னா உண்மையை உள்ளவாறு உணர்வது உண்மையை உள்ளவாறு உணர்வது தான் பரம புருஷார்த்தம் அதுதான் முக்கியமான குறிக்கோள் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் நீ எவ்வளவுதான் இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணி தர்மத்தை எல்லாம் கடைபிடிச்சாலும் தத்துவத்தை புரிஞ்சுக்கல என்ன வேஸ்டுங்கிறார் எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஒரு அழகான குரல் ஐயுணர்வு எய்திய கண்ணும் ஐயுணர்வு எய்திய கண்ணும்னு சொன்னா நீ இந்திரியங்களையெல்லாம் நிகிரகம் பண்ணியிருந்தாலும் புலநடக்கத்தை நீ நன்கு பயின்றிருந்தாலும் மெய்யுணர்வு பெறலன்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லைன்ட்டு நீ ஆத்மஜானம் தத்துவ ஜானத்தை பெறலன்னு சொன்னா இந்த தர்ம சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சது பிரயோஜனமே கிடையாது அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா அந்த மோக்ஷாஸ்திரத்தை நாம தெரிஞ்சுக்கத்தான் வேணும் இப்ப நம்ம பேச போறது மோக்ஷாஸ்திரம் அதனாலதான் இந்த பீடியை போடுறேன் இல்லாட்டி தர்மத்தையே நிறைய சொல்லிகிட்டே உட்காந்துட்டு இருக்கலாம் மறு தர்மசாஸ்திரத்தையும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கலாம் அதனால நமக்கு பரம புருஷார்த்தம் என்னன்னு கேட்டால் முக்கியமான குறிக்கோள் என்னன்னு கேட்டால் மெய்ப்பொருளை உணர்வது ஒரு பெரிய ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க நம்ம வந்து வேலை செய்யணும் எதுக்கு வேலை செய்யணும்னா சாப்பிட்றோம் இல்லை சாப்பிட்றதுனால வேலை செய்யணும்னா அது நிறைய விஷயம் அடங்கியிருக்கிறதுக்குள்ள எதுக்கு சாப்பிடணும்னா ஜீவிக்கிறதுக்காக உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடணும்னா எதுக்காக உயிர் வாழணும்னா உயிர் வாழ்றது வந்து எதுக்குன்னு கேட்டால் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உயிர் வாழ்றது எதுக்காகனு கேட்டால் சன் டிவி பார்க்குறதுக்காக இந்த சீரியல் பார்க்கறதுக்காக அது சொல்லி ஆகணும் இங்கே வந்து என் சுவாமி அதை எழுத்துன்னு வர இந்த இடத்துக்கு எதுக்காக நினைக்கணும் நினைக்கவே கிடையாது எனக்கு அப்படிதான் தோன்றுறது இருந்தாலும் சொல்றது புரிய வைக்கிறதுக்காக இருந்தது சீரியல் இருக்கே அம்மா இந்த சீரியலில் நிறைய பேருக்கு பொழுது அதில் தான் போகுது காலம்பறை ஏதோ பண்ணி வச்சுட்டா எப்போ பார்த்தாலும் வரி விசையாக என்னது தோழிகள்ங்கிறான் அர்ச்சனை பூக்களுங்கிறான் வந்து ஞாயிற்றுக்கிழமையானா சூலம்ங்கிறான் சனிக்கிழமையானா என்னது வேலங்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் தெரி வச்சிருக்காக தெரிஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் பிரயோஜனமே இல்லாம அதை வந்து இருங்க அப்புறம் பேசலாம அந்த இதை வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோன்னே அது பிடிக்காது வேறு பக்கம் திருப்போம் அதுக்குள்ளே ஐயோ அது போய்ட்டு போகிறதுன்னு இது போயிடுவோம் இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நிஜமாவே அதாவது இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி பண்ணி ஆர்த்தரைட்டிஸ் வந்துட்டான் ஆர்த்தரைட்டிஸ் ரிமோட் கண்ட்ரோலை அதுக்கு அது பேரை வச்சுட்டான் ரிமோட் ஆர்த்தரைட்டிஸ் பேரை வச்சுட்டான் இந்த கம்ப்யூட்டரில் அடிச்சு அடிச்சு அடிச்சு இது இப்படிலாம் பண்ணி பண்ணி பண்ணி இப்படி இந்த இப்ப பார்த்தாலும் இப்படியே இந்த மௌசம் வச்சு நடத்திகிட்டே இருக்கும் அதுவே கையை இப்படி பண்ணி பண்ணி பண்ணி அதுக்கும் ஒரு தான் ஏன்னா இந்த விரல் மாத்திரம் தான் அடிக்கு இப்படி மாத்திரம் இப்படி மாத்திரம் இது இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் கால மத்தினு சாயங்காலம் இப்படி பண்ணிட்டு தான் என்ன ஓவர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது இப்படியே வச்சுருக்கிறது வேற விஷயம் இப்படியே அதிகமாக பண்ண அது என்ன பண்ண இதுக்காக இல்லை ஆகார்த்தம் கர்ம குறியா பிராணசந்தம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தத்துவம் ஜேயம் ஏன பூயோன துக்கம் உண்மையை உணர்வது எதற்காகனா மறுபடியும் துன்பம் வராமல் இருப்பதற்காக வரிசையை பாருங்க வேலை செய்வது உணவு உண்பதற்காக அப்ப இதுல இருந்து என்ன தெரியல உணவு உரிமை கழகம் அதுக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு மனித கடமை கழகம் வரப்படாதோ அது சொல்ல மாட்டேன் ஆகார்த்தம் கர்ம குறையாத ஜஸ்ரம் சியாத ஆஹார பிராண சந்தாரணம் ஆகாரம் கர்மம் பண்றது எதுக்காக சாப்படுறதுனால எதுக்காக சாப்பிடணும்னா உயிர் வாழ்வதற்காக பிராணசந்தம் எதுக்கு உயிர் வாழணும்னா பிராணாதாரியா தத்துவ ஜிசனம் உண்மையை உள்ளவாறு உணர்வதற்காக உயிர் வாழ்கிறோம் எதுக்கு உண்மையை உணரணும்னா ஏனா பூயோன துக்கம் மறுபடியும் பிறந்து இந்த இன்பத் துன்பங்கள்ல உழலாமல் இருப்பதற்காக மறுபடி அதுக்காக வேண்டி தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து நாம் வந்து பிறவி துன்பங்கள்லிருந்து விடுபடுவதற்காக சொல்லியிருக்கோம் அதனால நமக்கு பரம புருஷார்த்தம் என்னன்னா நீங்க வந்து எத்தனை பேர் தர்மத்தை பண்ணீங்களோ பகவானுக்கே வெளிச்சம் அதனால அதெல்லாம் வந்து நீங்கள்லாம் பண்ணியிருந்தா தான் இதுக்கெல்லாம் வர முடியும் இப்போ பண்ணீங்களோ முன்பு பண்ணீங்களோ தெரியாது அதனால இப்போ பொதுவ பார்த்தோமான்னு சொன்னா அதனுடைய தாக்கம் எங்களையும் கூட தாக்குறது தர்மம் வந்து ரொம்ப முக்கியம்ங்கிறத இந்த வகுப்புல நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் தர்மத்திலேயே நிக்கிறது நம்முடைய குறிக்கோள் கிடையாது இது நம்முடைய மதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் தத்துவ விசாரம் பண்றது முதல்ல அதாத்தோ தர்ம ஜிக்யாசா பிறகு அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா நம்ம சாஸ்திரத்தில் ரெண்டு அம்சம் இருக்கு நீ தர்மத்தை விசாரம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டிக்கணும் தர்மத்தை அனுஷிச்ச பிறகு பக்குவத்தை அடஞ்ச பிறகு தாரம் பண்ணிஜாசா கத்தவிய அது நாம அடுத்த வகுப்புல பண்ணுவோம் மேலும் உள்ள விஷயங்களை அடுத்த வகுப்புல சிந்தனை பண்ணலாம் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாடினே வோமவதுவெஹாயிணா மூர்த்தூர்ணமிதம் பூர்ணாக பூர்ணமுதிய பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷேரி